வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அலுக்கீர்த்தனம் உபகாரத்தை விட அனுதாபமே அதிக உதவி செய்வதாகும் ஆம் உபகாரத்தை விட அனுதாபமே அதிக உதவி செய்வதாகும் என்கிறார் ஆஃபரி நன்றி வணக்கம்